बुद्धेर ஆம சச்சிசேயோஜாவிவேக आत्मना आत्मना बुद्धेर ஆமசிசேவோஜியச்சாவிவேகமீதித்த இந்த அறிதல்கிற செயல் எப்படி நிகழ்கிறதுன்னு இங்கே விளக்கம் சொல்கிறார் அறிகிறேன் அஹம் அஹம் விரக்ஷம் ஜானாமி நான் மரத்தை அறிகிறேன் அகம் புஸ்தகம் ஜானாமி என்ன ஜானாமி சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறேன் நான் புஸ்தகத்தை அறிகிறேன் அகம் பவந்தம் ஜானாமி நான் தங்களை அறிகிறேன் ஆக இந்த அறிகிறேங்கிற போது என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார் அதாவது நம்ம மனசில் எண்ணங்கள்லாம் இருக்குது மனசுன்னு ஒன்று இருக்குது பொதுவாக மனசுங்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துக்கும் மனசுன்னு பேர் எண்ணங்கள் தோன்றி இருந்து ஒடுங்குகிற ஆதாரமான ஒரு விஷயத்துக்கும் மனம்னு பேர் சஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் அந்த கரணம்னு ஒன்று மனசுன்னு பேர் ஆனால் தமிழில் இங்கிலீஷில் எல்லாம் மைண்டுன்னு சொல்லிடுறோம் இப்போ போர்டில் எப்படி எழுத்துக்கள்லாம் எழுதுகிறோமோ பேப்பரில் எப்படி எழுத்துக்கள்லாம் எழுதுகிறோமோ அப்படி உடம்பில் வந்து ஒரு சூக்ஷமான ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்துக்கு பேர் அந்தக்கரணம்னு பேர் அந்தக்கரணம்னா உள்ளே இருக்கும் கருவி அப்படின்னு பேர் அந்த கருவியில் தான் எண்ணங்களெல்லாம் தோன்றி இருந்து ஒடுங்குகின்றன ஓயாது எண்ணங்கள் தோன்றி ஓயாத எண்ணங்கள் இருந்து கொண்டு ஓயாத எண்ணங்கள் ஒடுங்கி கொண்டு இருக்கின்றன காலையில் ராத்திரி படுத்துக்க போகிற வரைக்கும் எத்தனை எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறையுது உண்ணுவது ஒரு நாழி உடுப்பது நான்கு முழம் எண்ணுவது எண்பது கோடி அப்படி ஒரு பழமொழி அவை யார் பாட்டுது உண்ணுவது ஒரு நாழி உடுப்பது நான்கு முழம் எண்ணுவது எண்பது கோடி உடலுக்கு ஒன்பது வாசல் மனதுக்கு எண்பது வாசலுங்கிறான் அது கணக்கு போட்டு கலக்க எண்பது எதுக்கு முனைக்கா எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாகச் செய்ததினி போதும் பராபரமே தாய்மானவர் பாட்டு ஆக இந்த எண்ணங்கள்லாம் தோன்றுகிறது அதான் எண்ணங்களனுடைய நிலைக்கலன் எண்ணங்களின் நிலைக்கலனுக்கு மனம் என்று ஒரு பெயர் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துக்கும் மனம்னு பெயர் எந்த எண்ணம் தெரியுமோ ஆத்மபோதத்தை தொடர்ந்து படிக்கலாமா வேண்டாம் இதை வந்து படிக்கலாமா வேணும் இது நமக்கு புரியுமா புரியாதா இல்லை சுவாமி புரிஞ்சுதான் பேசிகிட்ருக்காரா இல்லையா அதாவது சந்தேகம் வருது பாருங்க இந்த சந்தேகம் தெளிவில்லாமல் இருக்கிற எண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த எண்ணங்களுக்கு மனசுன்னு பேர் ஒரு தெளிவில்லாமல் டயலமா திங்கிங்லாம் சொல்கிறோமே அந்த பர்டிகுலர் தாட்டுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு எண்ண எண்ண அலைக்கு பெயர் மனம் முடிவுக்கு வர முடியாத ஒரு எண்ண அலைக்கு பெயர் மனம் முடிவுக்கு வந்த எண்ண அலைக்கு பெயர் என்னென்னா புத்தி புத்தின்னு பேர் எப்படி இருந்தாலும் சரி புரிஞ்சாலும் புரியாட்டாலும் இது விடாமல் படிக்கிறது அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுறது எப்படியோ முடிஞ்சாலும் முடியாட்டும் நம்மளும் இதை வகுப்பு எடுத்தே தீர்றது அப்படின்னு நான் நிச்சயம் பண்ணுறது புத்தி இப்படி இதில் இன்னும் சில எண்ணங்கள் உண்டு பழைய நினைவுகளை எல்லாம் கொண்டு வந்தால் அதுக்கு பேர் சித்தம்னு பேர் இதுக்கு எல்லாத்தோடு சேர்த்து நான் எண்ணுகிறேன் நான் சந்தேகப்படுகிறேன் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் நான் முடிவெடுத்து விட்டேன் நான் பழைய நிகழ்ச்சியையும் இந்த நிகழ்ச்சியையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன் இந்த நான் ஒரு எண்ணம் தொடர்ந்து இருக்கு அந்த எண்ணத்துக்கு பேர் சாஸ்திரத்தில் அகங்காரம்னு பேர் ஆக நாலு வகையான எண்ண அலைகள் எண்ணங்களின் நிலைக்கலன்களிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன நான்கு வகையான எண்ண அலைகள் எண்ணங்களின் நிலைக்கனி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன முடிவெடுக்க முடியாத எண்ணங்கள் முடிவெடுக்கப்பட்ட எண்ணம் ஒப்பிட்டு பார்க்கும் எண்ணலைகள் நான் என்கின்ற எண்ண எண்ணம் இப்போ என்ன சொல்கிறார் இப்போ நான் அறிகிறேன் அப்படிங்கிற போது ஆத்மாவுக்கு அறிதல்கிற செயல் கிடையாது அறிதல்கிறதும் கிடையாது செயல் புரிதலுங்கிறது கிடையாது அறிதல்கிற செயல் ஆத்மாவுக்கு கிடையாது அப்போ யாருக்கு அறிதல்கிற செயல் இப்போ ஆத்மபோதம் படிக்கிறது ஆத்மாவா அனாத்மாவா கேள்வி ஆத்மபோதம் படிக்கிறது ஆத்மா படிக்குதா ஆத்மா அல்லாதது படிக்கிறதான்னு கேட்டால் ஆத்மா அல்லாததும் ஆத்மாவும் சேர்ந்து படிக்கிறது ஆனால் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்மா வந்து எதையும் படிக்கிறதும் இல்லை கேட்குறதும் இல்லை அப்படின்னு நாம் படிச்சு விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு அதை பற்றி நான் கேள்வி கேட்க மாட்டோம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது பாருங்கள் ஆத்மாவுக்கு ஒரு அம்சம் இருக்குது சச்சிதானந்தம்னு ஒரு அம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் ஆத்மா நீங்கள் ஞான் வச்சுக்கணும் நான் என்பது இரண்டு அம்சங்களை உடையது ஒன்று எதையும் அறியாத அம்சமாகிய ஆத்மா அப்புறம் என்னது அறியும் அம்சமாகிய ஆத்மா நான் அறியாதவனாகவும் இருக்கிறேன் அறிபவனாகவும் இருக்கிறேன் இது என்ன சுவாமி அறியாதவனாகவும் இருக்கிறேன் அறிபவனாகவும் இருக்கிறேன் எப்படி இதை புரிய வச்சு புரியறதுன்னா தூக்கத்தில் தூக்கத்தில் எதையும் அறியாதவனாக இருக்கிறேன் விழிப்பிலும் கனவிலும் அறிபவனாகவும் இருக்கிறேன் ஆக அறியாதவனும் நானே அறிபவனும் நானேங்கிறது தான் பிரச்சனை அறிபவன் வருகிறான் அறிபவன் போகிறான் அறிபவன் வருகிறான் அறிபவன் போகிறான் ஆனால் அறியாதவன் அறியாதவன் வருவதும் இல்லை போவதும் இல்லை நான் விழிப்பு கனவுல அறிபவன் வருகிறான் ஆழ்ந்த உறக்கத்தில் அறிபவன் ஒடுங்கி விடுகிறான் ஆனால் தூய ஆத்மாவாகிய அறிவே வடிவாகிய ஆத்மாவோ வருவதும் இல்லை போவதும் இல்லை அறிவு இருப்பதையும் அறிபவன் நான் அறிவு இல்லாததையும் அறிபவன் நான் அறிவின் இருப்பையும் அறிவின் இல்லாமையையும் அறிவு என்ன எண்ணங்களோடு கூடின அறிவு அந்த அறிவை சொல்கிறேன் இருப்பையும் இல்லாமையும் அறிகின்ற அறிவாக இருப்பவன் நான் இன்னொரு பாஷையில் சொன்னால் தூக்கத்தில் ஒன்றுமே தெரியலை ஒன்றுமே தெரியலைங்கிறதும் எனக்கு தெரியும் விழிப்புல எல்லாம் தெரியுங்கிறதும் எனக்கு தெரியும் தெரியுங்கிறதும் தெரியாதுங்கிறதும் எவனுக்கு தெரியுமோ அவன் எப்போவுமே தெரிந்தவனாகவே இருக்கிறான் இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது ஆத்மாவினுடைய ஒரு அம்சம் இருக்குது சச்சிதம்சம் சச்சிதம்சன்னால் என்ன கேட்கக்கூடாது தூய இருப்பு தூய உணர்வு அப்புறம் என்னென்னா புத்தேகே விற்திஹி சச்சிதானந்தம் இந்த இடத்துல சச்சித்து தான் போட்டிருக்கு ஆத்மாவனுடைய அம்சம் சச்சிதம்சம் புத்தியோடய அம்சம் என்னதுன்னா புத்தேகே விற்திஹி இதித்வயம் இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் புத்தேகே விற்திஹி இதித்வயம் இப்போ நானும் இருக்கேன் என் புத்தியும் இருக்குது நான் என்னவாக இருக்கேன் தூய இருப்பாக தூய உணர்வாக இருக்கிறேன் என்னுடைய புத்தி என்னிடத்துலேருந்து இருப்பை வாங்கி கொண்டு புத்தி இருக்கிறது புத்தி இருக்கிறது எண்ணங்கள் இருக்கின்றன அந்த இருக்கின்றனங்கிறது தான் ஆதாரம் அந்த எண்ணங்களும் இதுவும் புத்தி என்ன பண்ணுகிறதுனா இந்த புத்தியில் வந்து இந்த சச்சிதானந்தத்தினுடைய சச்சித்தினுடைய நிழல் விழர் தான் அதுக்கு பேர் தான் சாஸ்திரத்தில் நிழல் உணர்வுன்னு தமிழில் நான் சொல்கிறேன் அடிக்கடி நிஜ உணர்வு நிழல் உணர்வு ஆக நிஜ உணர்வு ஒரு அம்சம் மனசில் அந்தக்கரணத்தில் ஏற்படுற நிழல் உணர்வு இன்னொரு அம்சம் இந்த அதுவும் நிழல் உணர்வுலையும் சாமானிய சிதாபாசன் சாமான்யம் அப்புறம் ஒவ்வொரு எண்ணத்துலேயும் ஒரு ஒரு நிழல் உணர்வு இருக்குது ஒவ்வொரு எண்ணத்திலையும் ஒரு ஒரு நிழல் உணர்வு இருக்குது நான் ஒரு ஒரு சொற்கள் சொல்கிற அந்த ஒரு ஒரு சொற்களினுடைய பொருளையும் மனசு நினைக்கிற போது அதில் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இங்கிலீஷில் சொன்னா, ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் காமன் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அப்புறம் என்னது நான் ஸ்பெஷல் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஈச் அண்ட் எவ்ரி தாட் அப்படி சொல்லணும் ஓரொரு எண்ணத்துலேயும் அந்த நிழல் உணர்வு பிரதிபிம்பிக்கிறது அப்பதான் தான் நமக்கு அறிவே ஏற்படுகிறது நம்ம மனசுக்குள்ளே ஏகப்பட்ட பொருளை பற்றின எண்ணம் எல்லா பொருளையும் ஒரே நேரத்தில் நம்ம நினைக்கிறது ஏதோ தாறுமாறாக ஒன்று நினைக்கிறது ஒரு வரிசையாக ஆர்கனைஸ்டாக பீரோக்குள்ளே சாமானை வச்சுருக்கிற மாதிரி அடி அதுவே தகராறு பீரோக்குள்ளே உருப்படியாக ஒரு சாமானும் இல்லை எல்லாம் தாறுமாறாக தான் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து ஒரு கடையில் சாமானெலாம் வந்து பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் எப்படி பண்ணுறான் அழகாக சாமான்களெல்லாம் நீட்டாக அங்கங்கே அடுக்கி வச்சிருக்கான் அப்படியாக இருக்குது நம்ம மனதுக்குள்ளே எண்ணங்கள்லாம் அப்படியாக ஒழுங்காக அடுக்கி அடிக்கி அங்கங்கே வச்சுருக்கோம் நம்ம அப்படியே அடுக்கி வச்சாலும் சரியாக நிற்குமா திரும்ப திரும்ப கலைஞ்சி போயிடுமே அப்படி எத்தனை எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது ஒரு ஒரு எண்ணத்துலேயும் அந்த நிழல் உணர்வு வருதான் நிஜ உணர்வு அதெல்லாம் படம் போட்டால் உங்களுக்கு புரியும் நிஜ உணர்வு மனம் நிழல் உணர்வு எண்ணம் நிழல் உணர்வு ேன் அறிகிறேன் அறிகிறேன்கிற காரியம் எப்படி நடக்கிறது சொல்லுகிறது அறிதல் என்னும் நிகழ்ச்சி எவ்வாறு நிகழ்கிறது என்ன இதுக்கு பேருனா எபிஸ்டமாலஜியா இங்கிலீஷில் பேர்றதுக்கு ஒரு பேர் பேர் எபிஸ்டமாலஜின்னு நினைக்கிறேன் எபிஸ்டமாலஜின்னா ஹவு டு நாலெட்ஜ் டேக் பிளேஸ் அறிவு என்பது எப்படி ஏற்படுகிறது ஏதோ அறிவு நம்ம மனசில் நம்ம உள்ளத்தில் ஏற்படுகிற அறிவு எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறது நினைக்கிறேன் எபிஸ்டமாலஜின்னு இங்கிலீஷில் அதுக்கு பேர்னு நினைக்கிறேன் சாஸ்திரத்தில் அதுக்கு பேர் பிரமாண அளவ இயல் தமிழில் அதுக்கு பேர் அளவ இயல்னால் ஒருத்தனுக்கும் தெரியாது அளவ இயல் அப்படின்னு பேர் சம்ஸ்கிருத பாஷையில் பிரமாணம் பிரமாணசாஸ்திரம் பிரமாணசாஸ்திரம் பிரமாணம்னா என்ன அறிவு நமக்கு எப்படி ஏற்படுகிறது அறிவை தரும் கருவியை பற்றிய சாஸ்திரம் அறிவை தரும் கருவியை பற்றிய சாஸ்திரம் அதுக்கு தான் பிரமாண சாஸ்திரம்னு பேர் அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி அறிவு எப்படி ஏற்படுகிறதுன்னு இங்கே சொல்லப்படுகிறது ஆத்மாவினுடைய சச்சிதம்சம் ப்ளஸ் புத்தி புத்தியில் இருக்கிற விறத்தி புத்தியில் எப்போவுமே நிழல் உணர்வு இருந்துன்னு இருக்கும் அமைதியாக இருக்கிற போதும் நிழல் உணர்வு இருக்கும் அப்படியே புத்தியில் எண்ணங்கள்லாம் அப்படி இப்படி தார்மாறுமாக போகிற போதும் அந்த எண்ண அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷனோட ரிஃப்ளக்ஷன் வந்து வெளியில் வந்து இப்போ ஒரு இருட்டறை இருக்கு இந்த இருட்டறையிலிருந்து வெளியில் வந்து நான் வந்து ஒரு கண்ணாடியை வச்சு வெளியில் இருக்கிற சூரியனை வந்து என்ன பண்ணுறேன்னா சூரியன் எல்லா பக்கமும் வெளிச்சம் கொடுத்துட்டுருக்கு ஆனால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு கண்ணாடியை காமித்து அந்த கண்ணாடியில் சூரியனுடைய நிழல் விழும்படி செய்து இருட்டறையை நோக்கி நான் காட்டுறேன் இருட்டறையில் இருக்கிற பொருள்களெல்லாம் ஒளிர்விக்கப்படுகின்றன சூரியன் எப்படி இந்த இருட்டரையில் இருக்கிற பொருளை ஒளிர்விக்கிறார்னா டைரக்டாக ஒளிர்விக்கலை எங்கேயும் வியாபிச்சிருந்தாலும் கட்டடம் தடுத்துருக்கு அங்கே ஒரு கண்ணாடியில் சூரியனை காமித்து வெளிச்சம் கொடுக்குற மாதிரி எங்கும் நீக்க நிறைந்துள்ள தூய உணர்வானது புத்தியில் நிழல் பட்டு இருட்டறை போன்றிருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் ஒளிர்விக்கிறது புரியுறதா இதுக்கு மேலே புரிய வைக்க என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல அப்போ தான் அறிகிறேன்னு சொல்கிறோமா அதை இந்த ஸ்லோகம் சொல்கிறது ஆத்மனா சச்சிதம்ச புத்தேகே விற்திஹி இது துவயம் என்று ரெண்டும் சம்யோஜியச்ச அவிவேகேன சாஸ்திரம் படிக்காத வரைக்கும் சாஸ்திரம் படித்த பிறகு அறிவு எப்படி ஏற்படுதுன்னு இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ ஆத்மபோதம் கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் யோசிச்சுருப்போமா யோசிச்சுருக்கவே மாட்டோம் இப்போ தான் யோசிச்சு புரிஞ்சுன்னுட்டோம் இப்போ புரிஞ்சுட்டாச்சு விஷயம் புரிஞ்சுன பிறகு எப்படி புரிஞ்சுட்டோங்கிறது கூட தேவையில்லேம்போம் விஷயத்தை புரிஞ்சுன பிறகு நமக்கு புரிஞ்சுக்கிறதுனுடைய நோக்கம் என்ன ஆத்ம தத்துவம் ஆத்மதத்துவம் புரிஞ்சுடுத்துன்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுட்டோங்கிறது கூட நமக்கு செகண்டரி தான் எப்படியோ விஷயம் புரிஞ்சாச்சப்பா இன்னொருத்தருக்கு புரிய வைக்கணும்னா அதுக்கு ஒரு மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி புரிய வைக்கணும் அதை தான் சாஸ்திரம் பண்ணுகிறது அவிவேகேனச்சம்யோஜிய பகுத்து அதை பிரிக்காமல் அதை ரெண்டையும் பிரித்து தெரிஞ்சிக்காம ஜானாமி இது பிரவர்த்ததே நான் அறிகிறேன் நான் அறிகிறேன்னா நான் சொல்கிற போது எந்த நான் அறிகிறது அப்படின்னு கேட்டால் சுத்த ஆத்மா அறிகிறது இல்லை நிழல் உணர்வு பிரதிபிம்ப சைதன்யம் சிதாபாசனுக்குத்தான் ஞானம் ஆனால் நீங்கள் ஒன்று சிதாபாசனுக்கு தான் ஞானம் சித்துக்கு ஞானம் இல்லைன்னா சிதாபாசன் வந்து சித்து இல்லாமல் சிதாபாசனே கிடையாது ஒரிஜினல் சூரியன் இல்லாமல் நிழல் சூரியன் எங்கே இருக்க முடியும் ஆக நிழல் சூரியனுக்குத்தான் அறிவு ஏற்படுகிறதுன்னு சொல்கிற போது நிஜ சூரியன் இல்லாமல் நிஜ அறிவு அறிவு வந்து நிஜ சூரியன்ட்டேனோ சரி பரவாயில்லை நிஜ உண நிழல் உணர்வுக்குத்தான் அறிவு ஏற்படுகிறது என்கிற பொழுது நிஜ உணர்வு இல்லாமல் நிழல் உணர்வு இல்லை என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகா அறிவு யாருக்கு ஏற்படுறது நிழல் உணர்வுக்குத்தான் அறிவு ஏற்படுகிறதே தவிர நிஜ உணர்வுக்கு அறிவு ஏற்படுவதில்லை அறிவு ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக நான் ஒரு ஒருத்தரையும் இப்போ நான் படித்து புரிஞ்சுக்கிற போது யார் புரிஞ்சுக்கிறான்னா நிழல் உணர்வு தான் புரிஞ்சுக்கிறது நிழல் உணர்வு என்ன புரிஞ்சுக்கிறது நான் நிழல் உணர்வுன்னு புரிஞ்சுக்கிறது நான் நிழல் உணர்வுன்னு புரிஞ்சின்றான் நிழல் உணர்வா நிஜ உணர்வா நான் நிழல் உணர்வு புரிஞ்சிட்டாலும் என்னவா புரிஞ்சுக்கிறதுண்ணா நான் நிஜ உணர்வு என்று நிழல் உணர்வோடு இணைத்து நான் புரிந்து கொள்ளுகிறேன் அதுக்கு தான் நான் சொல்கிறது அறிவு உடம்பிலருந்து உற்பத்தி ஆகலை இப்படி தானே சொன்னேன் அறிவு உடம்பிலிருந்து உற்பத்தி ஆகலை அறிவு உடம்பில் ஒரு பகுதியும் அல்ல அறிவு உடம்போட குணமும் அல்ல அறிவு உடம்புக்கு வேறாக இருந்து கொண்டு ஞாபகம் வச்சுக்கணும் அறிவு உடம்புக்கு வேறாக இருந்து கொண்டு அறிவு உடம்பு மனம் புத்தியை வியாபித்து அறிவு உடம்பு உடம்பு மனம் புத்தியை இவைகளுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறது உடல் மனம் புத்தி இல்லாவிட்டாலும் அறிவு இருக்கும் ஆனால் அறிகிறேன் என்று சொல்லணும்னா நிழல் உணர்வு தேவை நிழல் உணர்வு புத்தி தேவை புத்தி இல்லாமல் அறிகிறேன் என்ற விவகாரம் கிடையாது ஆக சிதாபாசனுடைய விவகாரத்தை சித்தில் அறியாமையினால் மிக்ஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறார் இதை புரிஞ்ச உடனே என்ன இதை படித்த உடனே என்ன நமக்கு கிடைக்கும் நான் ஓஹோ நான் படிக்கிறது அறிகிறேன்கிற விவகாரமும் நான் பண்ணலை அந்த கரணம்தான் பண்ணுறது சிதாபாசந்தான் பண்ணுறான் நான் வந்து இது இன்னொரு பாஷையில் போட்டால் அதுக்கு பேர் ஜாத்தான்னு பேர் அகம் அக்ஞா அக்ஞாதான நான் அறிபவன் அல்லனு அர்த்தம் அப்ரமேயா ஸ்வப்பிரகாஷா என்று விஷ்ணு சகசிரநாமம் சொல்லுகிறது நான் அறியப்படு பொருளாக அறிய முடியாதவன் என்னை நானே விளக்கிக் கொள்கிறேன் இந்த ஸ்லோகத்தில் இதுதான் படிச்சிருக்கோம் ஆத்மாவினுடைய சச்சிதம்சத்தையும் புத்தியினுடைய விறத்தியையும் எண்ணங்களையும் சேர்த்து இரண்டையும் சேர்த்து அறியாமையினால் இரண்டையும் சேர்த்து ஆத்மனா சச்சிதம்சா புத்தே விற்பி இவயம் அவிவேகேன சம்யோஜிய இரண்டையும் அறியாமையினால் இணைத்து ஜானாமிதி பிரவர்த்தத்தை நான் அறிகிறேன் என்று ஒருவன் கருதுகிறான் ஆக அறிதல் என்னும் நிகழ்ச்சியின் விளக்கம் இவ்வாறு உண்மையில் ஆத்மா அறிவதும் இல்லை அறிதல் என்னும் செயல் ஆத்மா வினிடத்து இல்லை என்பது கருத்து